பாடம் நாற்பத்தி ஒன்பது ஒரு சாரார் ஒன்றை முழுமையாக புரிந்து கொள்ள மாட்டார்கள் என்ற அதிருப்தியில் புரிந்து கொள்ளாதோரை விடுத்து புரிந்து கொள்ளும் ஒரு சாராருக்கு தனிப்பட்ட முறையில் கற்றுக் கொடுத்தல்